அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கூற்றத்தை ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னாசெயல் கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் என்று இதை ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் கொண்டு கூட்டி பொருள் புரிஞ்சுக்கணும் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் ஆற்றுவார்க்குன்னா யாருக்கு செயல் புரியணுமோ யார்கிட்ட நாம் அன்பாக இருந்து செயல் புரியணுமோ அவர்களுக்கு நாம் இன்னும் செயல் புரியாமல் கெடுதலையும் செய்வோமே ஆனால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா இன்னொரு அர்த்தம் என்னென்னா அவருக்கு வலிமை இருக்குது அவங்களால் பல காரியங்களை செய்ய முடியும் நம்மளால் அப்படி காரியங்கள்லாம் செய்ய முடியாது அவங்க கிட்டே போய் நாம் ஏதாவது கெடுதலான ஒன்றை செய்தோமையானால் அது எப்படி இருக்குன்னா கூற்றத்தை கையால் விழித்தற்றால் கூற்றத்தைன்னா உடம்புலேருந்து உயிரை பிரிக்கக்கூடிய யமன் அந்த யமனை கையால் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி கையால் விழித்தற்றால் ஓ யம தர்மராஜனே இங்கே வா பார்க்கலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் அடி விழித்தற்றால்னா அற்றால்னா அது போலன்னு அர்த்தம் கையை காட்டி இங்க வா அப்படினே யம தர்மராஜனை கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படிங்கிறார் ஆக வலிமை மிக்கவருக்கு வலிமையற்றவர் துன்பத்தை செய்வது எமனை கையால் அழைப்பது போலாகும் அப்படின்னு அர்த்தம் நம்மளை காட்டிலும் பலம் உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சு கூட அப்புறம் வேணும்னே போய் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினா அது நமக்கு நாமளே கெடுதலை உண்டாக்கி ஆகும் கொல்லக்கூடிய எமன்னு தெரிஞ்சும் அவனை போய் அழைச்சா அவன் கொல்லாமல் விடுவானா அது போல வலிமை மிக்கவருக்கு தீமை செய்தால் அவர் நம்மை துன்பப்படுத்தாமல் விடமாட்டார்கள் அப்படிங்கிறது கருத்து இந்த மூணாவது குரட்பா நாலாவது குரட்பா ரெண்டு குரட்பாவும் ராஜா கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் ராஜா கிட்ட அரச்கிட்ட நம்ம தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறது அரசன்கூட நாம நட்பு வச்சு நல்லா இருக்கணும்னு நினைச்சா ரொம்ப ஜாக்கிரதையா அவர்கள்ட்ட மரியாதையோட நடந்துக்கணும் அப்படிங்குற அர்த்தம் தன் வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் ஆகிய மூன்று வகை ஆற்றலும் உடையவர்களிடத்துல அப்படி இல்லாதவர்கள் அதாவது தன்வழி மாற்றான் வலி இல்லாதவர்கள் முன்னாடி போய் நின்று கெடுதலை செஞ்சிடக்கூடாது கூற்றம் அர்த்தம் கூற்றுவன் யன் கூற்றுவன் கேட்டா உடம்புல இருந்து கூறு செய்து பிரிக்கிறவன் அடுத்தால்தான் யம தர்மராஜாவுக்கு கூற்றுவன் பேர் கையால் விழித்தல் அப்படின்னு கேட்டா கைகொட்டி அழைக்கிறது ஒருத்தன் பாராமுகமா போய்கொண்டிருக்கிறவன பின்னால் நிற்கிறவன் கைதட்டி வலிந்து அழைக்கக்கூடிய ஒரு இகழ்ச்சி குறிப்பு யோ இங்கவா அப்படின்னு கூப்பிட்டா அப்படி இருக்கும் அது மாதிரி ஆகவே அறிவு ஆற்றல் தவம் பொருள் இவற்றால் வலிமையாக இருக்கக்கூடிய பெரியோர்களை சிறந்தவர்களை அத்தகைய வலிமை எதுவுமே இல்லாத சாதாரண ஜனங்கள் எளியவர்கள் இகழ்ந்து இடர் செய்வார்களே ஆனால் அவருக்கு உடனே வருத்தம் தோன்றி கோபமும் தோன்றி இவரை அழித்துவிடக்கூடும் ஆகவே இந்த செயல் வந்து யமதர்மராஜாவையே கையை தட்டி மாதிரி ஆயிடும் அப்படின்னு கூடாதுங்கிறதுக்காக சொன்னார் இந்த செயல்னா செய்யக்கூடாது வலிமையுடையவர்களிடத்தில் துன்பம் கொடுக்கறதுங்கிறது நமக்கு பெரிய கெடுதலை உண்டு பண்ணிவிடும் என்பது பொருள் பதவுரை படிக்கலாம் ஆற்றுவார்க்கு வலிமை உடையவர்க்கு ஆற்றாதார் வலிமை இல்லாதவர் இன்னா துன்பத்தை செயல் செய்தல் கூற்றத்தை உடம்பிலிருந்து உயிரை கூறு போட்டு பிரிக்கின்ற எமனை கையால் கைகொட்டி விழித்தற்று அழைப்பதற்கு ஒப்பாகும் வலிமை உடையவருக்கு வலிமை இல்லாதவர் துன்பத்தைச் செய்தல் உடம்பிலிருந்து உயிரை கூறாக்கி பிரிக்கின்ற யமனை கைகொட்டி அழைப்பதற்கு ஒப்பாகும் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னாசெயல்